ஸ்ரீ குருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்ரீ தர்மத்தை விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் செய்ய வேண்டிய கட்டாயம் செய்ய வேண்டிய சில நல்ல காரியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரும் அதில் காலம்புற சூரிய உதய காலத்திலேயும் சாயங்காலம் சூரிய அஸ்தமன காலத்திலேயும் சுவாமி சந்நிதியில் தீபம் ஏற்றி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தர்மம் அந்த சமயங்களில் கிழக்கை பார்த்தோ அல்லது வடக்கை பார்த்தோ தீபம் வச்சு இந்த தீபத்தை கீழே வைக்கக்கூடாது துர்கையனுடைய ஸ்வரூபமாக சொல்லப்படுறது தீபம் கீழே வைக்காமல் ஒரு தாம்பாலம் அல்லது ஒரு பலகா ஏதோ ஒன்று போட்டு அதில் வச்சு ரெண்டு திரியை போட்டு தீபம் ஏற்றணும் நெய் விட்டு தீபம் ஏத்துறதுங்கிறது வீட்டில் ஏற்றக்கூடாது கோவில்களில் தான் நெய் விட்டு தீபம் ஏற்றணும் இழுப்பை எண்ணெயை விட்டு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்ல பல ஐஸ்வரியங்களை கொடுக்கக்கூடியது என்ன தீபத்துக்குன்னே உருவான ஒரு எண்ணன்னா அது இழுப்பை எண்ணெய் தான் ரொம்ப உயர்ந்த ஒரு வஸ்து அது அந்த இலுப்பை எண்ணெயை விட்டு ரெண்டு திதி போட்டு அந்த விளக்கை ஏற்றணும் அப்படி விளக்கை ஏற்றின உடனே சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறது சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறது காலம்பரமும் சாயங்காலமும் செய்யணும் இதுதான் தீப பூஜைன்னு பேர் பெண்கள் செய்ய வேண்டிய தீப பூஜை இதுக்கு தான் சந்தியோபாசனம்னு பேர் பெண்கள் செய்ய வேண்டிய சந்தியை இது தான் இதை செய்யணும் காலம்பரமும் சாயங்காலமும் பிறகு துளசி செடி கட்டாயம் இருக்கணும் எந்த வீட்டில் துளசி செடி இருக்கோ அந்த ஆத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சமிருத்தியாக இருக்கும் அப்படின்னு புராணம் சொல்கிறது துளசி விவாகத்தில் பகவான் சொல்கிற பொழுது அப்படி சொல்கிறார் துளசீகான எந்த பத்மவனவா யிற தோஹி புஷ்ரா சரித்த வாசுதேவா தேவ வசந்தீவன துளசி செடி நிறைய வைக்கணும் வீடுகள்ஷுத்தி வைக்கணும் எங்க துளசிவனமாக இருக்கோ அங்க பகவான் விஷ்ணு வாசம் பண்றார் விஷ்ணுபக்தர்கள்லாம் அங்கேதான் வாசம் பண்ணுறான்னு புராணம் சொல்கிறது அப்படி இந்த துளசிக்கு ஜலம் விடுறது ஜலம் விட்டு பிரதட்சிண சுத்தி வரணும் பாப்பா யானி ரவிசூனு பட்டஸிதானி கோபிரம்மபால பித்திருமாதவாதிகி நசியி தானே துளசிவனதரிசனேனோட்டிதானசதம் ஃபலமாஷு சார் அப்படின்னு எந்த விதமான பாபங்கள் நாம் செய்திருந்தாலும் கூட அது வேறு எதுனாலையும் போகாது கொஞ்சம் கொஞ்சம் போகும் பாபம் சுத்தமாக தொடச்ச மாதிரி பாபம் போகணும் பெண்களுக்கு அப்படின்னா கோகோட்டி தான சதிருஷம் பலமாசுச்சியாத் துளசீவன தரிசனம் அந்த துளசியை பார்த்த மாத்திரத்திலேயே சகலவிதமான பாபங்களும் போயிடுறது கோபிரம்ம பால பிதரு மாத வதாதிகானி பசுமாட்ட கொன்ன பாபம் பிரம்மஹத்தி தோஷம் குழந்தைகளை அடித்த தோஷம் தாஜா தகப்பனாரை அவமானம் பண்ணின தோஷம் எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் நஷ்யந்தி தானி துளசி வன தரிசனேனா உடனே மனசிலிருந்து அந்த பாபமானது நீங்கிறது துளசியை தரிசனம் பண்ணுற மாத்திரத்திலேயே பெண்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த துளசிக்கு ஜலம் விடணும் கால வேளையில் சாமிக்கு நமஸ்காரம் பண்ணின பிறகு துளசிக்கு ஜலம் விட்டு பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணுறது அந்த துளசி செடிக்கு அடியில் உள்ள அந்த கொஞ்சம் மண் எடுத்து திலக்கமாக இட்டுக்கணும் அப்படின்னு புராணம் சொல்கிறது லலாட்டே எஸ்ய திருஷேதா துளசி மூல மிருத்திகா யமஸ்தம் நேக்ஷித்தும் கிமுதூதா பயங்கரா அந்த நெத்தியில் துளசியினுடைய அடியில் உள்ள மண் யார் நெத்தியில் இருக்கோ யமஸ்தம் நேஷிதும் சத்தகா யமன் கூட அவர்களை திரும்பி பார்க்க யமனே பார்க்க யம தூத்தர்களாக நம்மளை பார்க்க போகிறா யமபயமே வராது அப்படிப்பட்ட நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த துளசி செடி ஜலம் விட்டு பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுது துளசி ஸ்ரீமகி துளசி ஸ்ரீசகி சுபே பாபஹாரிணி புண்ணியதே நமஸ்தே நாரதனுதே நாராயண மனப்பிரியே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணணும் அப்படி இந்த துளசியை பார்க்கறது துளசிக்கு ஜலம் விடுறது தண்ணீர் விடுறது பிரதக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணின பிறகு அந்த கொஞ்சம் இந்த மண்ணை எடுத்து நெத்தியில் திலகமாக இட்டுக்கிறது இப்படி எந்த ஒரு பெண் இட்டுக்கிறாளோ எந்த ஒரு பெண் குழந்தை அவளுக்கு கல்யாண வயசு வந்ததுன்னா அந்த மகாவிஷ்ணுவே மாப்பிளையாக வீட்டுக்கு வருவார் கணவராக வந்து சேருவார்னு புராணம் சொல்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் துளசிக்கு ஜலம் விடுறது அப்படி விழுது பிறகு பசுமாடு இருந்ததானால் பசுமாட்டுக்கு கோக்ராசம்னு அகத்திக்கீரை கொடுக்கறது அல்லது பழம் கொடுக்கறது பசுமாட்டை பார்த்தால் உடனே நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா அத்தனை தேவ தேவதைகளும் பசுவுனுடைய வாசம் பண்ணுறார் பதினான்கு லோகங்களும் போகக்கூடியவர்கள் மூணு பேர் வேறு யாரும் போக முடியாது அப்படின்னு புராணம் சொல்கிறது பதினான்கு லோகங்களும் யார் போக முடியும் அப்படின்னா முதல்ல நாரத சுவாமி போகக்கூடிய திரிலோக செஞ்சாரின்னு அவருக்கு பேர் மூன்று லோகங்களும் போகக்கூடியவர் அப்படின்னா என்ன மூன்று லோகம் அப்படின்னா நாம் இருக்கிற பூலோகம் நமக்கு கீழே இருக்கிற லோகங்கள் நமக்கு மேலே இருக்கிற லோகங்கள் இந்த மூணுன்னு அர்த்தம் மொத்தம் நமக்கு கீழே நமக்கு மேலே அத்தனையும் கணக்கு பண்ணினால் பதினான்கு லோகம் சதுர்தச புவனம் அப்படின்னு பேர் இந்த பதினான்கு லோகங்களும் போகக்கூடியவர்களில் நாரதர் முதல்ல ரெண்டாவது இந்த பசு பசு பதினான்கு லோகங்களும் போயிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜந்து பசு மாடு போக முடியும் மூணாவது பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் பதினான்கு லோகங்களுக்கும் போயிட்டு வரக்கூடியவர் இவர்கள் மூணு பேரை தவிர வேறு எந்த தேவதைகளாலும் பதினான்கு லோகங்களும் போக முடியாது அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது அதையினால்தான் இவர்கள் மூவரையும் நாம் தினமும் நினச்சிக்கணும் அப்படி நினச்சிட்டு அந்த பசுமாட்டுக்கு நமஸ்காரம் பண்ணணும் சர்வ காமதுகே தேவி சர்வ தீர்த்தாபிஷேச்சினி பாவனே சுரபிசிரேஷ்டே தேவித்துப்யம் நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி பசுமாடை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் பெண்கள் செய்ய வேண்டிய இதெல்லாம் எந்த வீட்டில் நடக்கிறதோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்துக்கு குறவே இருக்காது பணங்காசுக்கு குறவு இருக்காது குழந்தைகள்லாம் சொன்னதை கேட்கும் பெண் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும் பரீட்சைகளில் நல்ல மார்க் வரும் இத்தனை பலம் இருக்குது இந்த ஒரு சின்ன காரியத்தினால் இதை செய்தால் கல்யாண வயசு வந்ததானால் அந்த பொண்ணுக்குன்னு பிறந்திருக்கக்கூடிய வரன் எங்கே இருக்கான்னு நமக்கு இந்த பசுமாடும் துளசியுமே நமக்கு காண்பிக்கும் அப்படின்னு புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது இதெல்லாம் ஸ்திரீகள் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மங்கள் அதே சாயங்க புஷ்பம் கட்டுறது பூ கட்டுறதுங்கிறது பெண்களுக்கு ரொம்ப உத்தமமான ஒரு பணி மகாபிரிவா சொல்கிற பொழுது இந்த ஒரு வயசான அம்மா கொஞ்சம் அந்த அம்மா கொஞ்சம் குண்டாக அந்த அம்மா அடிக்கடி பெரியவாளை வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாள் அப்போது பெரியவா சொன்னால் அந்த அம்மாவில் பார்த்து உனக்கு பூக்கட்டை தெரியுமோ அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு அந்தம்மா கற்றுக்கோ பூக்கட்டை கற்றுக்கோ தினமும் பூக்கட்டி பக்கத்தில் என்ன கோவில் இருக்குது அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது இருக்கா பூ கட்டி அந்த பெருமாளுக்கு சாத்து அந்த பெருமாளுக்கு கழுத்தில் போட்டால் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு கட்டி பூ போடு அப்படின்னு பெரியவா அந்த அம்மா செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சின்னு வந்தாள் ஏன் இதை பெரியவா அந்த செய்ய சொன்னாங்கிறது பிற்காலத்தில் அந்த அம்மா தெரிஞ்சுட்டா ஏன்னால் அந்த அம்மாளுக்கு அந்த உடம்பு உண்டாக இருக்கிறது காரணமாக இந்த காலில் நரம்பு சுத்தல் வந்துடுது வெறிக்கோஸ் வைன்னு இந்த முட்டிக்கு கீழே நரம்பு சுற்றின்னு வெளியில் வரும் அது வரப்போகிறதுனு தெரிஞ்சு பிரிவாகுது பண்ண சொன்னால் அது வந்து அந்த நம்மளுக்கு சரியாக போயிடுச்சது அதான் இந்த வெரிகோஸ்வைன்னு முட்டிக்கு கீழே ரொம்ப நேரம் நிற்கிறவர்களுக்கு காலை தொங்கை போட்டுண்டு உட்காண்டுருக்கிறவர்களுக்கு இந்த வெரிகோஸ்வைனுங்கிறது வரும் அதனால்தான் நம்முடைய சாஸ்திரமே காலை மடிச்சுண்டு உட்காரணும்னு சாஸ்திரம் சொல்கிறது காலை தொங்க போட்டுன்னு உட்காரக்கூடாது பத்மாசனம் போட்டுன்னு தான் உட்காரணும் எப்போ உட்கார்ந்தாலும் காலை தொங்கை போட்டுன்னு உட்கார்ந்தால் இந்த வெரிகோஸ் வெயின்கிறது வரும் அதற்கு என்ன பரிகாரம்னால் பூக்கட்டி போடணும் சுவாமிக்கு பூக்கட்டி போட்டால் அந்த வெறி கோஸ்வைங்கிற நோய் சரியாக போய்டுறது அப்படின்னு பெரியவா நமக்கு காண்பித்த ஒரு தர்மம் இதெல்லாம் பெண்களுக்கு அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மம் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்